ஒன்று அறிவிக்கின்றார்கள் நபி அலிஹ் வசல்ல நடுத்தர உயரமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சிவப்பு நிறு ஆடை அணிவதை பார்த்துள்ளேன் அவர்களை விட அழகான எப்பொருளையும் எப்போதும் நான் கண்டதில்லை ஐந்து எட்டு முஸ்லிம் இரண்டு மூன்று மூன்று ஏழு